தலைப்பு 26 ஆறு இளங்கோ கொலைக்களம் புகுதல் அவர்கள் கண்ணீர் வடிந்த முகத்துடன் ஐயோ மணிநீதி தவறாத மன்னனுக்கும் இப்படிப்பட்ட ஆபத்து நேரிடலாமா நமது இளவரசனாகிய வீதி விடங்கு நிடத்தில் சென்று ஐயா உம்மை அரசன் அழைத்து வர சொன்னார் என்று எவ்வாறு சொல்வோம் என்ன செய்வோம் என்று துயர் கொண்டு வீதிவிடங்கன் இருக்கும் அரண்மனைக்கு சென்றார்கள் அதற்கு முன்னதாகவே பெரியோர்களிடத்து பிராயச்சித்த விதியை கேட்க போன வீதிவிடங்கன் தமது பிதாவினிடத்து பசுவானது வந்து முறையிட்ட சமாசாரத்தை ஒற்றர்களாலே கேள்விப்பட்டு இனி நமக்கு என்ன பிராயச்சித்தம் இருக்கின்றது நமது பிதாவானவர் செய்கின்ற தீர்ப்பின்படி நடந்து கொள்வோம் தேகம் மலிந்து மேனி வேறுபட்டு மனம் தளர்ந்து முகம் சோர்ந்து தமது அரண்மனையினிடத்து வந்திருந்தான் அப்போது அரசன் அனுப்பிய காவல்காரர்கள் அவ்வீதி விடங்கனை கண்டு கைகுவித்து எதிர் நின்றார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் என்ன காரியமாக என்னிடத்தில் வந்தீர்கள் என்று கேட்க அவர்கள் ஒன்றும் சொல்லாது ஊமைகளைப் போல் விம்மி விம்மிமி அழுது கண்ணீர் வடித்து கொண்டு நின்றார்கள் அது கண்டு வீதிவிடங்கன் இவர்கள் ஏதோ ஒரு துன்பமான சமாசாரத்தை சொல்ல வந்தவர்கள் நா நடுங்குகின்றார்கள் என்று அறிந்து ஓ காவர்காரர்களே வந்த காரியம் இன்னதென்று சொல்லாமல் துக்கப்படுவதில் பலனில்லை அந்த காரியம் எனக்குத் தெரியும் ஆயினும் துயரப்படாமல் சொல்லுங்கள் என்றான் அது கேட்டு ஐயா எப்படி சொல்லுவோம் என்ன செய்வோம் எங்கே போவோம் எல்லார் குடியையும் கெடுக்க எங்கே இருந்தோ தாட்சண்யமில்லாத கலையிற்று பசுவானது ஒன்று வந்து ஆராய்ச்சி மணியை அசைத்து இனி உலகத்தை ஆழ்வாரில்லாமல் அழிந்து போகும்படி உம்மை அரசன் அழைத்து வரச் செய்வித்தது என்று சொன்னார்கள் அது கேட்டு வீதி விடங்கனை சூழ்ந்திருந்த உறவினர் சினேகர் முதலானோரெல்லாம் இப்படிப்பட்ட அவதி நேரிடத்தானோ தியாகேஸ்வர் கோயிலுக்கு போகத் தொடங்கியது எல்லவும் இப்படி வருமென்று அறியோமே இதற்கு என் செய்வோம் என்று அழுது சோர்ந்தார்கள் அந்த பிரகாரமே அரண்மனையில் உள்ள மற்றவர்களும் புலம்பி ஆவளித்தார்கள் இந்த அழுகை ஒளியை வீதி விடங்கன் தாயானவள் கேட்டு இதென்ன காரணம் என்று விசாரித்து என்ன காரணம் என்று அறிந்து கொழுகும்பற்ற கொடியைப்போல் கீழே விழுந்து மூர்ச்சையடைந்து சற்றே அறிவு வர தெளிந்து பாவியாகிய விதி என் பாக்கியத்தை அழித்ததே தீமையாகிய வினைப்பயன் என் செல்வத்தை அழித்ததே வஞ்சகமாகிய ஊழியன் வாழ்வை அழித்ததே பல நாள் வருந்தி பெற்ற என் வயிறு பற்றுகிறதே பகீரென்று பதைக்கின்றதே ஐயோ என் புத்திரன் செய்த குற்றத்திற்கு என்னை கொன்றால் ஆகாதோ என்று பலவிதமாக சொல்லி கை நெறித்து கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு வயிறு பிசைந்து கொண்டு மாரடித்து கொண்டு வாயில் அரைந்து கொண்டு மனம் பதைத்து மண்ணில் புரண்டு கொண்டு கோவென்று அழுது அழுது புலம்பினாள் அப்போது வீதி விடங்கனென்கின்ற ராஜபுத்திரன் அழுகின்ற தாய் முதலானவர்களை பார்த்து வீணாக நீங்கள் அழுது புலம்புகின்றதனால் என்ன பிரயோஜனம் பிரமதேவன் முதலான கர்த்தர்களுக்கு ஆனாலும் விதியை கடக்கக்கூடுமோ எலும்பு நரம்பு தோல் முதலான அசுத்தங்களால் கட்டிய இந்த சிறுவீட்டை நிலையென்று நம்பப்படுமோ என்று பிறந்தார்களோ அன்றே இறந்தார்கள் என்று நினைக்க வேண்டும் ஆறிலும் சாவு நூறிலும் சாவென்றும் நிலத்தில் முளைத்த பூண்டுகள் நிலத்திலேயே மடியும் என்றும் சாமானியரான அசேதனர்களும் சொல்லி கொள்கிறார்களே அறிவுள்ள உங்களுக்கு தெரியாமல் போனதென்ன இது எவ்வளவும் துயரப்பட வேண்டுவதில்லை என்று பலவிதமான உறுதி வார்த்தைகள் கூறி அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு மனதில் நாணமும் நடுக்கமும் உண்டாக தந்தையாரிடத்திற்கு போய் தொழுது வணங்கி தூரத்திலே நின்றான் அப்படி நின்ற புதல்வனை மனு சக்கரவர்த்தியானவர் நேரே பாராதவராய் வேறொருவன் முகத்தை பார்த்து இவன் இளங்கன்றை கொன்றானோ அவ்வாறு கொலை செய்யப்படுவதற்கு தக்க குற்றவாளி ஆயினான் என்றார் அப்பொழுது புத்திரன் பசுங்கன்றை கொன்ற பாவியாகிய நான் அப்போதே விட்டு பழிக்கு பழி சரி கட்ட எண்ணினேன் ஆனால் தேவர்க் கட்டளை எப்படி நடத்துகிறதோ அப்படி நடப்போம் என்று அக்கட்டளையை எதிர்பார்த்திருந்தேன் என்று விண்ணப்பம் பண்ணி கொண்டான் உடனே அரசன் கொலை வீரர்களை அழைப்பித்து இந்த குற்றவாளியை ஏற்பாட்டின்படி கடுங்காவல் செய்து கன்று இறந்து கிடக்கிற வீதியிற்கொண்டு போய் கிடத்துங்கள் என்று கட்டளையிட்டார் அந்தக் கட்டளைக்கு அஞ்சி அவ்வீரர்கள் உருவிய கத்தியோடு சூழ்ந்து நடுவே இராஜபுத்திரனை காவல் செய்து நடத்தி கொண்டு போக மனு சக்கரவர்த்தியும் மலைபோல் உயர்ந்த ஒரு தேரில் ஏறிக்கொண்டு பின்னே நடந்தார் அது கண்ட அந்நகரத்தில் உள்ள ஜனங்களெல்லாம் இந்த ராஜகுமாரனுக்கு ஐஸ்வர்யமும் அழகும் அறிவும் குறைவில்லாது கொடுத்த தெய்வம் இடையிலே இந்த பழிக்கு ஆளாகச் செய்து நல்ல விதி நடுவே இருக்க கோணிய விதி குறுக்கே வந்ததென்று சொல்வதற்கு சரியாக்கியதே இன்பத்தை அனுபவிக்கின்ற இளமை பருவத்தில் எடுக்கப்படாத பழிவந்து சூழ்ந்து சோறுண்ணும் போது தொண்டை விக்கிக் கொண்டதென்பது போல் துன்பத்தை உண்டு பண்ணியதே வெண்ணை திரண்டு வரும் போது தாழி உடைந்தது என்பது போல கல்யாணக்கோலம் கொள்ளுவதற்கு இசைந்து வரும் பருவத்தில் இச்செல்வ திருமேனிக்கு தீங்கு உண்டாகும்படி நேரிட்டதே சிவ தரிசனத்துக்கு போன இடத்தில் சேங்கன்றின் பழி வந்து வெட்டப் போன இடத்தில் பூதம் புறப்பட்டது போல் தோன்றியதே கடை கொள்ள போகும்போது கல்லன் எதிர் பட்டது போல் அருள் பெற்று வர போகும்போது இந்த புத்திரனுக்கு அந்த கன்றானது யமனைப்போல போல எங்கேயிருந்து எதிர்பட்டதோ இந்த குமாரனை பற்றி நமக்கெல்லாம் உண்டாகிய இரக்கம் பழி வாங்க வந்த பசுவுக்கும் உண்டாயிருக்குமானால் ஆராய்ச்சி மணியை அசைத்து முறையிட்டு கொள்ளாதே ஐயோ இந்த பசுவானது சூரிய வம்சத்தை அழிக்க துசங்கட்டி கொண்டதே இனி நம் அரசனுக்கு பிற்காலத்தில் நீதியுடன் அரசாட்சி செய்யத்தக்க அரசனை பெறாமல் எல்லா உயிர்களும் நிலை நின்று மயங்குமே இந்த ராஜபுத்திரன் சேனை சூழ தேரிலேறி வந்த மங்களமாகிய கோலத்தை கண்டு மகிழ்ச்சியடைந்த நாம் இப்போது இப்புத்திரன் காவல் சூழ காலால் நடந்து வருகின்ற பரிதாபமாகிய கோத்தை பார்ப்பதற்கு என்ன பாவம் செய்தோமோ இந்த புத்திரன் உயிர்க்கு ஈடாக நம் உயிரையெல்லாம் கொடுத்து விடுவோம் என்றாலும் அரசன் சம்மதிக்க மாட்டாரே இந்த புத்திரன் உயிரிழந்தால் பின்பு அரசனும் உயிரிழப்பார் பின்பு நாமிருந்து என்ன செய்வது இதற்கு முன் இறந்து விடுவதே சுகமாக இருக்கின்றதே ஆ நம் அரசனைப் போல இப்படிப்பட்ட அருமையான நீதியோடு அரசு செய்கிறவர்கள் முன்னும் இல்லை பின்னுமில்லையே தியாகராஜ பெருமான் நமது ராஜனுடைய மனதை சோதிக்கும்படியாகவே இவ்விதம் செய்வித்ததாக தோன்றுகிறதே தரும தேவதை நமது அரசனது உண்மையாகிய நீதியின் தன்மையை சோதிக்கும்படி இவ்விதம் செய்வித்ததாக தோன்றுகிறதே என்று பலவிதமாக அவரவர்களும் தங்கள் தங்களுக்கு நேரிட்ட ஆபத்தென்று நினைத்து புலம்பியும் அதிசயத்தும் நின்றார்கள் ஆகாயத்தின் இடமாக இவ் அதிசயத்தை பார்க்கும்படி வந்திருக்கின்ற தேவர்களெல்லாம் இந்த மனு சக்கரவர்த்தியானவன் செய்ய துணிந்த காரியம் இவருக்கு முன்னிருந்த அரசர்களுக்கு சொல்லத்தான் கூடுமோ நினைக்கத்தான் கூடுமோ இம்மனிதர்களை பார்க்கிலும் உயர் பிறப்பினராகிய நம் அவர்களுக்குத்தான் செய்யக்கூடுமோ இவ்வரசன் நீதியிலும் மனோதிடத்திலும் சிறந்தவனாக இருக்கின்றான் இவனுக்கு சிவகடாட்சம் கைகூடுமல்லாது மற்றவர்களுக்கு கூடுமோ ஆயினும் இன்னும் நடக்கப்போகிற அற்புதங்களையெல்லாம் பார்த்தறிவோம் என்று புகழ்ந்து சொல்லி நின்றார்கள்